विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமர்ப்பேமோஜிந்திரியாஹேண மோர்ம ஆவிர்ஹோத்ரர் நிமிச்சக்கரவர்த்திக்கு உபதேசத்தை மேலும் தொடர்கிறார் யஸ்து வேதோக்தம் நாச்சரேத் எவனொருவன் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை உபதேசங்களை கடைபிடித்து செய்வதில்லையோ வேதோக்தம் வேதோக்தம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட உபதேசங்களை அதாவது ஷடங்குகள் கடமைகள் பாவனைகள் பண்புகள் இவைகளெல்லாம் எவன் கடைபிடிக்கவில்லையோ மனிதனுக்கு எல்லாமே தானே தெரிஞ்சுடுமா தெரியாது அதுதான் சொல்கிறார் ஸ்வயம் அக்ஞா தனக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியாது நாம் பிறக்கிற போதே அறிவோடு பிறந்திருக்கோமா ஏதோ ஜென்மாந்திரத்தில் சில வாசனைகள் இருக்கலாம் ஆனாலும் கூட வேதத்தின் வழியில்தான் அவதாரமூர்த்திகளே நடந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அறியாமையை உணர்ந்து சிற்றறிவை உணர்ந்து தவறான எண்ணங்களை உணர்ந்து இந்த அறியாமையை நீக்குகின்ற சந்தேகங்களை போக்குகின்ற தவறான எண்ணங்களை நீக்குகின்ற வேதத்தின் உபதேசங்களை கேட்டு அதன்படி ஒருவன் நடக்கவில்லை என்றால் அப்படி சொல்கிறார் அஜிதேந்திரியா தன்னுடைய மெய்வாய்க்கண் மூக்கு செவி இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இவைகளெல்லாம் சாஸ்திர நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தாதவன் அப்படின்னு அர்த்தம் ஸ்வயம் அஜகா அஜிதேந்திரியா சாதாரணமாக மனிதன் அஜ்ஞானி அவன் இந்திரியங்கள்லாம் போனபடியே போகிறவன் ஆனால் சாஸ்திரம் என்ன பண்ணுகிறது அவனுக்கு அறிவை கொடுத்து இந்திரியங்களெல்லாம் ஒழுங்காக கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளைத்தான் உபதேசம் பண்ணுகிறது அப்படிப்பட்டவன் வேதத்தில் சொல்லப்பட்ட கடமைகளை சரியாக செய்யவில்லை என்றால் என்னாகும் அதர்மேண விகர்மணா அதர்மமாகிய விக்ரமம் இந்த விக்கர்மத்துக்கு இப்போ தான் பார்த்தோம் அதாவது செய்ய வேண்டிய கர்மத்தை செய்யாமல் இருக்கிறது விக்ரமங்கிறதுக்கு கீதையிலெல்லாம் பார்க்குற போது விருத்த கர்மம் நிஷித்த கர்மத்தை சொல்லியிருக்கார் எப்படி எடுத்துண்டாலும் சரி அதர்மமாகிய விக்ரமம்னா ரெண்டு அர்த்தம் அதாவது சாஸ்திரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிய காரியங்களை செய்யறது இன்னொன்று செய்யணும்னு சொன்னதை செய்யாமல் இருக்கிறது இதனால் என்ன ஆகும்னா மிருத்யோகோ மிருத்யும் உபைத்தி சஹா சஹா எவன் இதை கடைப்பிடிக்கலையோ அவன் சஹா மிருத்தியோகோ மிருத்தயும் உபைத்தி மரணத்திலிருந்து மீண்டும் மரணத்திற்கு செல்லுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சரீரத்தை விட்டத்துக்கு பிறகு இன்னொரு சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தையும் விடுறான் இப்படி சரீரத்திலிருந்து சரீரத்துக்கு புகுகிறான் ஆக பிறப்பு இறப்பு சுழலிலே சம்சாரத்திலே உழன்று கொண்டிருப்பான் ஒவ்வொரு உடம்புக்குள்ளியும் போய் சுகதுக்கத்தை அனுபவித்து அனுபவித்து உடம்பு உடம்பான் அனுபவிச்சுருப்பான்ங்கிறது அர்த்தம் சம்சார சாகரத்தில் உழல்வான் என்பது கருத்து நேஸ்து வேதோக்தம் ஸ்வயமஜோஜித்தேந்திரியா விக்கர்மணாஹர்மேண மிருத்தோர் மிருத்தியுமுபைதிசா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹறிவோம்